வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் பங்களாதேஷுக்கும் சீன நாட்டுக்கும் இடையே ஒன்பது ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடப்பட்டன இரண்டு பிரெஞ்சு அரசு இணைய நிறுவனங்களுக்கு மூன்று வரி விதிக்க உள்ளது மூன்று நடப்பு நிதியாண்டில் மொத்த உள் நாட்டு உற்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சி அடையும் என பொருளாதார ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது இனி இன்றைய பொது அறிவு அறிவுக்குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நம் நாட்டின் தற்போதைய மத்திய நிதி மற்றும் கார்பரேட் விவகாரத்துறை அமைச்சர் யார் இரண்டு இந்திய அரசியல் அமைப்பில் எந்த சரத்தில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்று முப்பதாவது நாப்போலி இரண்டாயிரத்தி கோடைக்கால யூனிவர்சிய நிகழ்வில் பெண்கள் பத்து மீட்டர் ஏர் பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றவர் யார்